வணக்கம் நற்றினியின் தொள்ளாயிரத்தி பதினாறாவது செய்தி சேவை நவம்பர் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி பதினேழு கார்த்திகை மாதம் எட்டாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்றைய செய்தித்தாள்கள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குவர் அறிமுகம் சே ஞான பிரியன் தமிழக செய்திகள் நீண்ட எழுபரிக்கு பின்னர் இரட்டைகளை சின்னம் இபிஎஸ் ஓபிஎஸ் அணிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது அதிமுகவில் அனைவரும் ஒருமித்த கருத்தோடு மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்று முதல்வர் பழனிசாமி கூறியுள்ளார் தமிழகத்தில் வரலாற்று சின்னமாக இருந்த இரட்டை இலை கிடைத்ததின் மகிழ்ச்சி அதிமுகவுடன் எதிர்காலத்தில் பாஜக கூட்டணி வைக்கும் என்பது பொய்யான கருத்து என்று தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் பாஜகவின் திருவிளையாடலால் தான் எடப்பாடி அணிக்கு சின்னம் கிடைத்துள்ளது என்று தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர் கருத்து தெரிவித்துள்ளார் இரட்டை இலை சின்னம் அதிமுகவுக்கு கிடைத்ததற்கு வாழ்த்துக்கள் என்று மத்திய அமைச்சர் பொன் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி பட்டா மாறுதலுக்கு ரூபாய் மூவாயிரத்து ஐநூறு லஞ்சம் வாங்கிய வி ஏ ஓ கிருஷ்ணனுக்கு இரண்டு ஆண்டு சிறை விதித்து மதுரை லஞ்ச ஒழிப்பு சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது டாஸ்மாக் நடத்துவதற்கான டெண்டர் நடவடிக்கைக்கு தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்து மனுவை தள்ளுபடி செய்தது சாலை விபத்தில் உயிரிழந்த சிங்கப்பூரில் பணியேற்றிய அதிகாரியின் மகளுக்கு ரூபாய் இரண்டு கோடி இழப்பீடு வழங்க மோட்டார் வாகன விபத்து தீர்ப்பாய நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்ட மறுநாள் ஜெயலலிதா ஆளுநருக்கு எழுதிய நன்றி கடிதத்தில் இருந்த ஜெயலலிதாவின் கையெழுத்து போலியானது என்று விசாரணை ஆணையத்தில் திருப்பரங்குன்றம் திமுக வேட்பாளர் சரவணன் புகார் அளித்துள்ளார் இரட்டை இலை முடக்கிய விவகாரத்தில் மத்திய அரசின் தலையீடு உள்ளது தேர்தல் ஆணையம் நடுநிலையாக செயல்படவில்லை இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தை சட்ட அணுகி நியாயம் பெறுவோம் என்று டி டிவி தெரிவித்துள்ளார் ஒடிசா உயர்நீதிமன்றத்திலிருந்து சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்ட நீதிபதி சத்ருகனா பூஜாரி பதவியேற்றுக் கொண்டார் இந்திய செய்திகள் உத்தரப்பிரதேசத்தில் மத உட்பட மூன்று முஸ்லிம்கள் ஓடும் ரயிலில் தள்ளப்பட்டதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் போலீசார் அடையாளம் தெரியாத நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர் பெங்களூருவில் செய்தியாளர்களை சந்தித்த நடிகர் பிரகாஷ்ராஜ் பாஜக எம்பி பிரதாப் சிம்ஹா மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சட்டப்பூர்வ நோட்டீஸ் அனுப்பியுள்ளதாக தெரிவித்துள்ளார் இயற்கை பாரம்பரியம் புதிய அசல் உள்ளிட்ட வார்த்தைகளை உணவு விளம்பரங்களில் பயன்படுத்த மத்திய அரசு சில கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரை உடனடியாக கூட்ட உத்தரவிடக் கோரி குடியரசுத் தலைவருக்கு காங்கிரஸ் கடிதம் எழுதியுள்ளது சாகசங்கள் செய்வதை சினிமாவுடன் நிறுத்திக் நிஜ வாழ்க்கையில் வேண்டாம் என்று பாலிவுட் நடிகர் வருண் தவானுக்கு மும்பை காவல்துறை அறிவுரை வழங்கியுள்ளது காஷ்மீரில் முதல் முறையாக கற்களை வீசி தாக்குதல் நடத்துபவர்களுக்கு மன்னிப்பு வழங்கப்படும் என்று அம்மாநில முதல்வர் மெஹ்பூபா முப்தி தெரிவித்துள்ளார் காஷ்மீரில் இளைஞர்கள் ஆயுதங்களை திறந்து சரணடைய விரும்பினால் ஒன்று நான்கு நான்கு ஒன்று என்ற தொலைபேசி எண்ணை அழைக்கலாம் என்று மத்திய ரிசர்வ் போலீஸ் படை அறிவித்துள்ளது பாஜக மூத்த தலைவர்களை கொள்ள ஜெய்ஷ் இ முகமது தீவிரவாத இயக்கம் திட்டமிட்டுள்ளதாகவும் இதற்காக அந்த அமைப்பின் இலக்கில் உள்ள தலைவர்களின் பட்டியலை தயாரித்துள்ளதாகவும் மத்திய உளவுத்துறைக்கு தகவல்கள் கிடைத்துள்ளன அயல்நாட்டு செய்திகளின் தீவிரவாதி ஹாபிர் சயித்தை விடுதலை செய்யும் பாகிஸ்தானின் முடிவுக்கு இந்திய வெளியுறவு அமைச்சகம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது ஈராக்கில் ஐ எஸ் எண் வசமுள்ள கடைசி பகுதியை கைப்பற்ற அந்நாட்டு அரசு படை வேகமாக முன்னேறி வருகிறது முப்பத்தி ஏழு ஆண்டுகால சர்வாதிகார ஆட்சியை நடத்திய முகாபே பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து ஜிம்பாபியின் அடுத்த அதிபராக எமர்சன் பதவியேற்க இருக்கிறார் ஐநா மற்றும் மனித உரிமைகள் அமைப்பின் வேண்டுகோளை தொடர்ந்து ஏமன் எல்லையை திறக்க ஏமன் சவுதிப்படைகள் முடிவு செய்துள்ளன தென் அட்லாண்டிக் கடலில் நாற்பத்தி நான்கு ஊழியர்களுடன் காணாமல் போன அர்ஜென்டினாவின் நீர்மூழ்கி கப்பலை தேடும் பணிகள் ரஷ்யா கைகோர்த்துள்ளது அமெரிக்காவில் இரண்டாயிரத்தி ஒராம் ஆண்டு நடந்த இரட்டை கோபுர தாக்குதல் தொடர்பான வழக்கில் கட்டிட உரிமையாளருக்கு ரூபாய் அறுநூற்று கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க விமான நிறுவனங்கள் ஒப்புக்கொண்டுள்ளன மும்பை தாக்குதல் சம்பவத்தில் மூளையாக செயல்பட்ட ஜமாத் உத் தவா தலைவர் ஹபீஸ் சயீதை வீட்டுக்காவலில் இருந்து விடுவிக்க பாகிஸ்தான் நீதிமன்றம் உத்தரவிட்டது பொதுச்சேவைக்காக பாரதிய குடும்பத்தின் பத்து சதவீத சொத்துகள் அளிக்கப்படுவதாக சுனில் மிச்சல் தெரிவித்துள்ளார் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கிராம் ஒன்றுக்கு பத்து உயர்ந்து இரண்டாயிரத்தி எண்ணூற்று இருபது ரூபாயாக பெட்ரோல் விலை லிட்டருக்கு எழுபத்தி ஒன்று டீசல் விலை லிட்டருக்கு அறுபத்தி ஒன்று புள்ளி நாற்பது ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டுள்ளது ஜே பி அசோசியே நிறுவனத்தின் இயக்குநர்கள் குழு உறுப்பினர்கள் தங்களது தனிப்பட்ட சொத்துக்களை விற்கவோ அல்லது பிற பரிமாற்றங்களில் ஈடுபடவோ உச்சநீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது சரக்கு மற்றும் சேவை வரியின் பலனை வாடிக்கையாளர்களுக்கு வழங்க கோத்ரேஜ் மற்றும் நெஸ்லே நிறுவனங்கள் முடிவெடுத்திருக்கின்றன பதினைந்தாவது நிதிக்குழு அமைப்பதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கிறது உபர் நிறுவனத்தின் வாடிக்கையாளர்கள் ஓட்டுநர்களின் தனிப்பட்ட விவரங்களை இணைய திருடர்கள் திருடிய விவரம் வெளியாகியுள்ளது திருடிய தகவல்கள் வெளியாகாமல் அவர்களுக்கு அறுபத்தி லட்சம் ரூபாய் பணத்தை உபர் நிறுவனம் வழங்கிய செய்தியும் வெளியாகியுள்ளது இந்தியாவில் ஐந்து லட்சம் பேருக்கு டிஜிட்டல் திறன் பயிற்சி அளிப்பதற்கு சமூக வலைதள நிறுவனமான திட்டமிட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் ஆயஸ் தொடர் முதல் இரண்டு டெஸ்ட் போட்டிகளுக்கு டிம் பெய்னை விக்கெட் கீப்பராக தேர்வு செய்ததற்கு பல தரப்பிலிருந்து விமர்சனங்கள் குவிந்த நிலையில் அருமையாக ஆடிய இங்கிலாந்து பேட்ஸ்மேன் ஜேம்ஸ் வின்சுக்கு கேட்சி ஒன்றையும் கோட்டை விட்டார் அவர் இந்திய கிரிக்கெட் வீரர் ஜாகீர் கான் பாலிவுட் நடிகை சகாரிகா காட்கேயை ஆளுநின் பதிவு திருமணம் செய்து கொண்டார் நாக்பூரில் இலங்கை அணிக்கு எதிராக இரண்டாவது டெஸ்ட் போட்டி நடைபெறுவதையடுத்து மீண்டும் புள்தரையிலான வேகப்பந்து வீச்சு தேவை என்று இந்திய கேப்டன் விராட்கோலி வலியுறுத்தியுள்ளார் பரபரப்பாக எதிர்பார்க்கப்பட்ட பிரிஸ்பன் டெஸ்ட் போட்டி வியாழனன்று தொடங்கி முதல் நாள் ஆட்டத்தில் இங்கிலாந்து அணி நான்கு விக்கெட்டுகள் இழப்புக்கு நூற்று ரன்கள் எடுத்துள்ளது இந்திய ராணுவத்தில் கவுரவ கலோனல் பதவி பெற்றுள்ள எம் எஸ் தோனி புதனன்று காஷ்மீர் தலைநகர் ஸ்ரீநகரில் உள்ள ராணுவ பள்ளிக்கு திடீர் வருகை தந்தத்தில் மாணவர்கள் மகிழ்ச்சி ஹாங்காங் பேட்மிண்டன் ஓபனில் இந்திய வீராங்கனைகளான பி சிந்து சாய்னா நவால் ஆகியோர் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர் இளம் பெண்களுக்கான உலக குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் தொடரில் இந்தியாவுக்கு 5 பதக்கங்கள் உறுதியாகியுள்ளன ரஞ்சி டிராபி போட்டிகளில் ஆடாமல் தேசிய கிரிக்கெட் அகாடமியில் உடல் பயிற்சியில் ஈடுபட்ட யுவராஜ் சிங் மீது பிசிசிஐ கடும் அதிருப்தி அடைத்துள்ளது திரைச்செய்திகால் ரிச்சிக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும் என்று அப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் நிவின்பாளி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் திரைப்படத்துறை தன்னை சுய ஆய்வு செய்து கொள்வதற்கான ஒரு அபாய எச்சரிக்கையாகவே அசோக்கின் வரைவு மணி அடித்திருக்கிறது என்றும் நடிகர் சங்கம் தெரிக்கிறது பாலிவுட் திரைப்படமான பத்மாவதியை இந்தியாவில் வெளியிட எதிர்ப்புகள் வலுத்து வரும் நிலையில் இங்கிலாந்தில் வெளியிட அந்நாட்டு சென்சார் வாரியம் ஒப்புதல் அளித்துள்ளது இத்துடன் நற்றினையும் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன பொது அறிவு சிறுகதைகள் சமையல் குறிப்புகள் அஞ்சல் தலை செய்திகள் இலக்கிய சிந்தனைகள் சிலப்பதிகாரம் விருந்து போன்ற தரமான ஒலிகோப்புகளை செவிமடுக்க டபிள்யூ என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் நன்றி வணக்கம்